அன்பான தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் ஸ்நேகிதன் மகேந்திரன் எனக்கு நம்ம கவிதைகளை காதல் கவிதைகள் தான் பார்க்க போகிறோம் காதல் அவன் நினைவுகளோடு பறக்கும் மனச்சிறகுகள் இலைப்பார இடமின்றி சிறகுடிந்த பறவையாய் இன்னும் ஓலமிட்டு புலம்பி தவித்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வெண்புரா அவன் நினைவுகளோடு பறக்கும் மனச்சிறகுகள் இலைப்பார இடமின்றி சிறகுடிந்த பறவையாய் இன்னும் போலமிட்டு புலம்பி தவித்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வெண்புறா இன்னும் கவிதைகள் கேட்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்